தெரிக்கலைற பிரதியவதத்துல முதல் ஸ்லோகமே இப்படித்தான் ஞாதோசி உன்ன ஸ்வரூபத்தை நான் தெரிஞ்சு நுட்டேன் அப்புறம் அடுத்த வரியில சொல்றார் தெரியலே அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் தெரியலேன்னு சொல்ல முடியாது ஏன் தெரிஞ்சு நிட்டேன் அப்படின்னு சொல்லணும் தெரிஞ்சு நுட்டேன் அத் விஷயங்களை கேட்டா தெரிஞ்சு நுட்டேன் மாதிரிதான் எப்போ தெரிஞ்சுட்டேன் அகமஸ்மி ஆத்மா அப்படிங்கறது யாருக்குமே தெரியறதுனால ஞாபகம் எப்போ அது தெரியலனால் நம்முடைய மனசால அதை ஆராய்ச்சி பண்ணும்போது தெரியலை அப்போது அவிக்யாசமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்முடைய மனசால அதை தெரிஞ்சு கொள்ள முடியாதே மனசுங்கிறது ஒரு கரணம் நம்ம மனசால அது தெரிஞ்சு நட்டோம் நம்ம கண்ணால அது தெரிஞ்சு நிட்டோம் அப்படின்னா நமக்கு சேஷபூதமானது எனக்கு தெரிஞ்சு விடுத்தே அப்படின்னு கேட்டா உனக்கு சேஷபூதமானது அது அப்போ உனக்கு அடக்கம் அடக்கம் உனக்கு அடங்கினது என் மனசுக்கு அது தெரியுமே அப்போ உன் மனசுக்கு அது எட்டாது ஓன் வாக்குக்கு அது எட்டாது அப்படின்னு சொன்னாதான் அது சுதந்திரமான பொருள் உன் மனசுக்கு எட்டி விடுத்தானா உனக்கு அதீனமான பொருள் அதனால மனசு அங்க செல்லாது மனசால நினைக்க முடியாது புத்தியினால தெரிஞ்சு கொள்ள முடியாது அப்படிங்கிறது திருப்பி திருப்பி உபனிஷ் சொல்ற அதனாலே நாகம் மண்ணிய சுவே எப்போ என் புத்தி மிதமானது தானே அமிதமானது இல்லையே பிரம்மம் அமிதமானது என்னுடைய மனசு ஒரு கரணம் மிதமானது தானே மிதமானது ஒரு சொம்ப எடுத்து நம்பி சமுதிரத்தை எப்படி கொண்டு வர முடியும் அகண்டமான வஸ்து பிரம்மம் என்னுடைய மனசோ அல்பம் அல்பமான மனசுனாலே அந்த பிரம்மத்தை நான் தெரிஞ்சு கொள்ள முடியாது அடுத்த வாக்கியம் எஸ்யாமிதம் விஜானதாம் விஜாதம் அவிஜானதாம் எஸ்ய அமதம் தஸ்ய மதம் யாருக்கு அதை நினைக்க முடியாது நம்ம மனசுக்கு மனநம் பண்ண முடியும் எதை மனநம் பண்றோமோ அதுதான் மதம் நாம் மனசாலே மனநம் பண்ண முடியாதுங்கிறதுனாலே அமதம் அமதம்னு தெரிஞ்சு நிட்டானோ அதுதான் மதம் மேலும் சொல்றார் அவிஜானதாம் விஜயாதம் எனக்கு தெரியுமே எனக்கு நன்னா பிரம்மன் தானே பிரம்மஸ்வரூபம் தெரியாதானே அனாமமாய் அரூபமாய் அட்சரமாய் அசிந்தியமாய் அப்பிரமாய் கூடஸ்தாய் ே அவ்வளவுட்டே தெரிஞ்சுக்கல பாம்மத்தை பத்தி நாள் அவிதானதாம் வித்யாதம் அழகா சொன்னார் ராமகிருஷ்ணன் ஒரு பெரியவர் இருந்தான் பெரிய சாஸ்திர கூட அனுபூதியுடைய வாழை எதிரில் பதில் யே தக்கவாக ராமகிருஷ்ணர் இடத்துல பேசறதுக்கு வார அவர் கையில யோக பட்டம் கட்டேன்றி தர்மசாஸ்தான் வா வாக்கியார்த்தத்துக்கு இவருக்கோ படிச்சது இல்லையே சமஸ்கிருதம் தெரியாது சாஸ்திரம் தெரியாது வாக்கியார்த்தத்தை கூப்பிட்டா ஆனா சொல்றது இவருக்கு புரியணும் குடும்பத்தை பத்தி லட்சணஞ்சோல் இவர் சொன்னா எச்சில் படாதது பிரம்மம் அப்படின்னு விட்டார் பிரம்மத்தை எச்சப்படுத்த முடியாது எச்சப்படுத்த முடியாது வாயில பட்டு விடுத்த எச்சல் ஆயிடும் இல்லையா மாங்குட்ட மாதிரி எச்சப்படுத்துறது இல்ல பிரம்மம் மாங்குட்ட மாதிரி இல்ல நீ வாக்கால பேசிவிட்டியானா உன் வாக்குல அது பட்டு கொடுத்து அதனால எச்சலாயிடு நீ வந்து பிரம்மத்தை பத்தி பேசு அப்படின்னு சொன்னியானா நான் எப்படி பேசுறது என்று வாக்குறதுனாலே சுமா இருக்கு உடனே அந்த அனுபூதி ஆனா அனுபூதி உடையவர்கள் தான் அப்படி இருக்க முடியுங்கிறார் அவிஜாத் எனக்கு அது தெரியும் தெரியும் நான் தான் மகா பண்டிதன் சித்தி பிரமான வரையிலும் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற வரையலும் அவன் அவிஜாத் ஞானிகள் எப்படி இருப்பாள் அவண்ணும் படிச்சிருக்க மாட்டா உபனிஷத்துக்கு கூட கேட்டிருக்காளோ இல்லையோ அவள் பிரஸ்தான திரைமும் படிச்சிருக்க ஆனா அனுபூதியில இருப்பா உணமா சாஸ்திரம் தெரியாது ஞானம் உண்டு பல்வேருக்கு ஞானம் இருக்காது சாஸ்திரம் எதுல வசதி எது முக்கியம்னா ஞானம் வேண்டாம் வேண்டாம் சொல்லு சொல்றா இல்லையா அத உதேசிச்சுதான் இந்த மந்திரம் விஜாத்தம் அபிஜான வித்யா விந்ததே அமிரம் பிரதிபோதவிதம் ஆயிரம் கோடி சங்கல்பங்கள் மேலும் மேலும் கிளம்புறது இல்லையா ஒவ்வொரு வஸ்துவை பத்தி போதம் உண்டார் இது செடி அது ஒரு மரம் இது ஒரு சபை இது ஒரு குழந்த வருது ஏ வருது இல்லையா எவ்வளவு கோடி சங்கல்பங்கள் அந்த ஒவ்வொரு சங்கல்பங்கள்லயும் போதம் தித்து பிரவேசிச்சிருந்தே இருக்கு அவ்வளவு கோட்டி எண்ணங்கள்லயும் ஆத்ம சைத்தன்யம் போயிண்டே இப்படி போகல என்ன ஜடங்கள்லாம் ஜடத்துக்கெல்லாம் ஸ்மரணம் கிடையாது இந்த மரம் இந்த மரத்தோடு பேசுவான் இந்த மரம் இந்த மரத்தை புரிஞ்சுக்குமா புரிஞ்சுக்க நமக்கு மட்டும் கோட்டி போதங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிறோம் ஒரு விஷயத்தையும் பத்தி அது தெரியுமா இது தெரியுமா அது தெரியுமா இது தெரியுமா எல்லாம் தெரியுமே அது தெரியாதே நாள் தெரியாதுங்கறதும் ஒரு போதம் தெரியாதுங்கிறதும் ஒரு போதம் ஏ நாள் தெரியாதுன்னு ஆத்மாவுக்கு தெரியறது இல்லையா அதுவும் போதம் பிரதிபோதம் பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தம் எது எதெல்லாம் போத்தியமா இருக்கோ அதெல்லாம் அமிர்தமாகாது அந்த உலகத்தில் எந்த பொருள் எல்லாம் பார்க்கறையோ அது உனக்கு அதீனமா இருக்கு நீ தெரிஞ்சுக்கிற விஷயமா நீ தெரிஞ்சுக்கிற விஷயமானது அதெல்லாம் பிரம்மமாக அந்த விஷயங்களிலே மனசு பாயும் பொழுது மனசோ ஜவியான அந்த மனசோட இருக்கிற ஒரு சைதன்யம் அந்தந்த வஸ்துவை உனக்கு காட்டவும் காட்டுறது தான் பார்க்கவும் பார்க்கிறது அப்படிங்குற விஷயங்களை தேவையில்லாததெல்லாம் தன்னிடத்திலேயே வச்சு உள்ள ஒரு இருக்கு இல்லையா அதனு அப்ப எதுனா அதுதான் அமிர்தம் ஆத்மனா இந்த தேவை வித்யா விந்ததே அமிர்தம் அப்போ அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்குதான் வித்யேன்னு தெரியும் தெரிஞ்சு கொள்ளாத போனம் ஆத்மஜானம் வல்லேனா அவன் செத்து அவன் வினஷ்டி தெரிஞ்சுட்டா லாபம் அமிர்தத்தை அடைஞ்சனுட்டா நீ தெரிஞ்சுக்கிறதுனாலயோ தெரிஞ்சுக்காததுனாலயோ வஸ்துவுக்கு ஒரு லாபமோ ஹானியோ இல்லை ஆத்மாவை தெரிஞ்சுக்கலாம் உனக்குதான் ஹானி ஆத்மாவுக்கு ஹானி இல்லை ஆத்மாவை தெரிஞ்சு நிட்டு உனக்குதான் லாபம் ஆத்மாவிற்கு லாபம் இல்லையே ஆத்மனா விந்ததியை வீரியம் ஆத்மா உன்னுடைய மனசுக்கு அதீனமானது இல்ல அது தன்னுடைய பிரபாவத்தோடையே இருக்கு உன் மனசுக்கு அதீனமானது நீ தெரிஞ்சுடைய உனக்கு லாபம் தெரிஞ்சுக்கலாம் நஷ்டம்ங்கிறது அடுத்த மந்திரம் அவன் பொய்யா போயிடுறது அஜ்யானால் சரீதம் போனதும் பொய்யா போயும் ஏ சார் அவர் இருக்காரா அவர் இல்லைய அவர் இல்லையென்றால் இருக்காளான் இருக்காரி ஞானியா இருக்கனாலே அவருக்கு அன்றும் என்றும் என்றும் இருக்கு ஒரு அஜானி இருந்தான் அவன் போயிட்டான் சார் அவன் இல்ல அப்ப அவன் இல்லேன்னு ஆயிட்டதுனால அது சத்தியமாக ஞானி ஆயிட்டேனால் அத சத்தியம் மரணம் ஏற்பட்டாலும் இருக்கா மரணம் ஏன்னா பிரம்மபூதராயிட்டார் பிரம்மத்துக்கு ஹானி கிடையாது கன்னியாசிகளுக்கு நித்தியமாக ஆயிடுறா அவர்கள் எப்பொழுதும் நித்தியம் ஆயிடுறார் அநித்யமா இருக்கிறது இல்லை அதனால அவளுக்கு இறந்த காலங்கிறது கிடையாது இறந்த காலம் இல்லை ஆச்சாரியாலே போய் இருக்கா நம்போது மூர்த்தி தரதி போவனே இறந்த காலத்துல சொல்லல தச்சாரேன்னு சொல்லல நம்ம ஒரு மூர்த்தி சரதி அப்படின்னு சொல்றேன் ஏன் அப்படின்னா பிரம்மஸ்வரூபமா இருக்கா அழிவு கிடையாது அது சத்தியமஸ்தி அப்படி அவன் தெரிஞ்சுக்கலாம் நசேதிகா வேதி மகதீன எண்பத்தி லட்சம் தீப கோடியில இருந்து யானாவதி எவ்வளவு அம்மா வயசுல பிறந்தோமோ ஒரு ஜென்மாவில நாயா பொருந்தாச்சு ஒரு ஜென்மாவில கழுதியா பொறந்தாச்சு ஒரு ஜென்மாவில பன்னியா பொறந்தாச்சு புண்ணிய விஷேக இதோ அப்பா அம்மா பண்ண புண்ணியமோ இன்னைக்கு மனுஷனா பொறந்திருக்கும் அப்படிங்கறது மனுஷனா பொறந்தும் ஏதோ நாஸ்திகனா அலைஞ்சான் லௌகிக்கனா அலைஞ்சான் உத்தியோகம் பார்த்தான் சம்பாதித்தான் செத்து வேட்டான் அப்படின்னா மகதீபி ஏன்னா உண்மையான இந்த ஏன் அப்படின்னா யானைக்கு அவ்வளவு பெரிய மண்ட அது வந்து பகவத் விஷயம் கேட்க முடியுமா அவ்வளவு பெரிய காது எவ்வளவு பெரிய மண்ட கழுதிக்கு அது நாமசங்கத்தை உபன்யாசம் பண்ண முடியுமா மனுஷென்மாதானே பண்ண முடியும் அதனால இந்த மனுஷென்மாவில இருந்து அதை கழுத்துட்டான்னா அவன் நஷ்ட அவன் ஜென்மா நஷ்டம் ஆயிடுனே சொல்லணும் நானும் சொல்ல யோபேதா விச்சித்திய பிரேத்தோகாங்க ஆரம்பிச்சிரைவன்ட்ய அப்போ ஒவ்வொருத்திரிடத்திலையும் விசித்திய அந்த பரமாத்மார அவனுக்கு அந்த ஒரு எறும்பு வர்றது விசித்தேனா என்ன அர்த்த நாள் ஒரு எறும்பு வர்றது ஏன் வர்றதுனால் பிரம்ம சைதன்யம் இருக்கு நாய் ஓடுறதுனால் ஏ பிரம்ம சைதன்யா பிரம்ம சைதன்யர் ஒரு கழுதை இருக்காள் அந்த பிரம்ம சைத்தன்ய அப்படி பூதேஷு பூதேஷு விசித்த அப்படி பார்க்க அப்படி பார்க்கிறவா உபா அதுவே உபாசனை அதுவே ஞானம் எ உனக்கு பேதம் வரும் அசூயம் காம குரோதங்களாகி சித்தவருத்தான் போயிடும் அகண்டாக்காரமான பிரம்மஸ்வரூபத்தை நீ பார்த்தையான அமிர்தாபன் எப்படி இருக்கியோ அப்படிதான் அங்கே இங்கேயே நீ அமிர்தூ ஆயிட்டே அப்படின்னு சொன்னா பிரம்மவிக்கு பிரம்ம இவன் பிரம்ம சம்ஸ்தகா அமிர்து கொள்ளாத போனா மகதே வினஷ்டி தெரி முக்கியானா பிரீத்தப்பவும் எவ்வளவு காலம் பிராரப்தம் இந்த சரீரம் இருந்தாகணுமோ அவ்வளவு காலம் இருந்துட்டு அப்புறம் கட்டம் உடைஞ்சு தானால் அதில் உள்ள ஆகாசம் மகாகாசத்தோடு அன்வை சொல்றது போலே இந்த சரீரம் போன பிறகு பஸ்மான் தகம் சரீரம் இதே இருக்கிறவா புசுகிட்டு போறா நீ பிரம்மபூதனாக ஆயிடுவேன் ஒரு மூணாவது கட்டம் ஒரு அர்த்தவாத உபாக்கியானம் உபாக்கியானத்தை அழகான அழகான கதை பிரம்மகாதேவே அந்த பிரம்மம் இதுவரையிலும் பிரம்மம் பிரம்மம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த பிரம்மம் தான் சர்வோபரி ஜெயிக்கிறது பிரம்மத்திற்கு தான் ஜெயகோஷம் சர்வோபரி அந்த பிரம்மத்திற்கு தான் ஜெயகோஷம் பாக்கி எல்லாம் தோல்வி அடையும் எதுவானாலும் தோல்வி சொல்றதுக்கு ஒரு உபாக்கியானம் தேவர்கள் அசுரதுகளோட யுத்தம் பண்ணிவிட்டு அங்கிருந்து வரும்பொழுது ஜயகோஷம் இந்திரனுக்குச் சய் அக்னிக்குச் சே வாயுவுக்குச் சே போச்சுண்டு வரா மனு வாழ்க்கு போடுறாற்ற வரும் பொழுதுல ஒரு பெரிய ஒரு பெரிய அவளுடைய எதிரில் எட்சம் அப்படின்னா எதை சொல்றது யட்சஸ்வரூபம் அப்படின்னு ஆசியம் எட்சம் பூஜ்யம் மகத் பூதம் மஹாத்மிர் அத்தியுத விஸ்மாயம் இந்திரியகோச்சரே பிராது இந்த யக்ஷம் அப்படின்னா ஏதோ ஒரு மகத்பூத்தம் ஜோதி ஒரு ரூபம் தெரியர் இவளா ஜெயகோஷம் பண்ணிட்டு சாலையில வரா எல்லாரும் கொடி குடிச்சு அபூர்வ தரிசனம் தான் இந்த பார்க்க முடியும் அப்பேற்பட்ட அக்னி பகவானுக்கு தெய்வத்துக்கு தெய்வம் போலே இந்த தேஜஸ் அதனால எப்படி தரிசனம் கொடுத்ததுனால் அருபமாவும் இருக்கும் ரூபமாவும் அத்தபீயா தெரியுது அப்படின்னு ஆச்சரியப்படும் அவளுக்கு கிமிதம் எந்த பண்ணி உற்பத்தியார் ஜ அரணி கட்டியம் மதனம் பண்ணி உற்பத்தி ஆறாரு இல்லையா அதனால ஜாத்த வேகஸ்தனையா நீபி தெரிஞ்சி அகவான் கோராரா கோசித் அக்னிர்வா போகும் பொழுது அந்த யம் கேட்கறே அக்னி பகவான் சுதாத் அகமஸ் அக்னி அக்னிர்வா அகமஸ் நான் தான் அக்னி அக்னி நான் என்ன பண்ணுவாதாவா அகமஸ்ட் எனக்கு அக்னின் பெயர் என்ன பண்ணுவேன் உலகத்துல எது எது அது எல்லாத்தையும் தகிச்சு விடுவேன் தகிச்சு விடுவியா அடையரே சுவாரசக்தியும் ி போ அதிச்சுவிட அப்படின்னா இந்த எக்ஷம் என்ன பண்றது ஒரே புல்ல புடுங்கி போடுறம் தது உபயாய சர்வ சவேன தன் நசாக தத் சர்வ சவேன அதுக்கு என்ன வேகம் உண்டோ அவ்வளவு வேகத்தோடையும் அந்த திருணத்துல பாஞ்சும் திருணம் அச்சையர் பதில் சொல்லாக பாதிச்சியாக்கம் வித்யாசம் எதேதீ அந்த யக்ஷரூபம் என்ன என்று என்னால அறிஞ்சு கொள்ள முடியலை அப்புறம் என்ன அதும் அப்ருவன் அப்படிங்கிறதுோ அது என்ன எச்சம்னு தெரிஞ்சு பகவான் சொல்றார் ததேதி அது அபியவர் நம்ம அபர் கோசி என ரொம்ப வேகமா போய் வீசினார் இங்க இருக்கிற எட்சம் பயப்படல நீரப்பா நீ அந்த எட்சம் கேட்கறது வாயுருவா அகமஸ்மி எனக்கு வாயுன்னு பெயர் அது மட்டும் இல்ல மாதரி பெயர் அகமஸ்மி அகமஸ்மி ஆகாசத்திலேயே சஞ்சரிக்கிறதுனாலே மாதரீஸ் யாவா பிதிவின் உனக்கு மாத்தா இல்லையா ஆகாசத்திலேயே சஞ்சரிக்கிறதுனால மாதரீஸ்வா பதி கிம் வீர் எமீதி உனக்கு என்ன பராக்கிரமம் உன் என்ன எல்லாத்தையும் பறக்கடிச்சு நீ எதை வேணாலும் போடு ஆடி காத்துல அம்மியும் நகரும்போது அப்பெல்லாம் எனக்கு என்ன கதியின்னு கேட்டதா